வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி செய்தி சேவை ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நிபா வைரஸ் தாக்குதலில் பதினேழு நபர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது எர்ணாகுளத்தில் இருக்கும் இளைஞர் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வு பிரச்சனை குறித்து திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்று அதிமுக தலைவர் மு க நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான சேர்க்கை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் முடிவின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது நீட் தேர்வு முறைகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் மருத்துவ படிப்புக்கான கட் ஆப் மதிப்பெண் அளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோட்டில் கெட்டி செவியூர் பகுதியில் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படும் மாணவர்களுக்கு விரைவில் மடிக்கணினி மற்றும் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என கூறினார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் அமைச்சர் ஜெய குமார் என்ற செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மொழி விஷயத்தில் ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும் நீட் தேர்வு தோல்வியால் மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட வேதனை அளிக்கிறது தற்கொலை என்பது தீர்வல்ல என்று அவர் கூறினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தூய்மை அருணை இயக்கம் சார்பில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா திருவண்ணாமலை வஉசி நகரில் நடந்தது முன்னாள் அமைச்சர் ஏ வேலு தலைமை தாங்கினார் நடிகர் விவேக் சிறப்பு கலந்து கொண்டு மரக்கன்று நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் கேரளத்தில் நிபா வைரஸ் காய்சல்ரவி வருவதால் அங்கு வேலை செய்துரும் தமிழக தொழிலாளர்களுக்கு காய்ச்சலுடன் ஊருக்கு வந்தால் கண்காணிக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததால் தமிழகத்தில் இரண்டு மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்து சமூக நீதியை மலரச் செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி மணி நேரமும் கடைகளை திறந்து வைக்க அனுமதி வழங்கும் தமிழக அரசின் அரசாணை வெளியிடப்பட்டது இந்திய செய்திகள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை பூடான் செல்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகத்தில் ஆறு புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் உலகத்திலேயே கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த நகரங்கள் பட்டியலில் மும்பை நகரம் முதலிடம் பிடித்துள்ளது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிரச்சாரம் அணுகுமுறையை வடிவமைத்த அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோரை மேற்கு காலத்தில் திரிணாமல் காங்கிர்கு வெற்றிக்கு வீகம் வகுக்கும் பணியில் மம்தா பானர்ஜி நியமனம் செய்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் பிரதமர் மோடியிடையே சந்திப்பு ஏதுமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஜூன் இருபத்தி ரெண்டில் விவாதிப்பதற்காக அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களுக்கு மத்திய மனித மேம்பாட்டு துறை அழைப்பு விடுத்துள்ளது மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி கேட்பது எங்களது உரிமை என்று சிவசேனா கட்சியின் எம்பியும் மூத்த தலைவருமான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இன்று ராமர் முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறந்து வைக்கிறார் உலகச் செய்திகள் உலகின் பருவநிலை மாற்றங்களுக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகளே காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் டென்மார்க்கின் முதல் இளம் பெண் பிரதமராக மெட்டி பிரெடரிக்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய அறிவியாளர்கள் புதிய ஆய்வு ஒன்றில் அதிக அளவு இன்டர்நெட் பயன்படுத்துபவர்களின் நினைவாற்றல் அதிக அளவு பாதிக்கப்படும் என கண்டறிந்துள்ளனர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பினால் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை அறிமுகம் செய்ய இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக பூசல் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் குறைந்தது முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சீன பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் வணிகச் செய்திகள் இணையவழி பரிமாற்ற முறையான ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் ஆகியவற்றிற்கான சேவை கட்டணங்களை நீக்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து குறைத்து மத்திய ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெப்போ விகிதம் ஐந்து புள்ளி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை போட்டிகளில் ஏபி டிவிலியர்ஸ் விளையாட விரும்புவதாக கிரிக்கெட் வாரியம் அவரை நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகக்கோப்பில் தொடர்ச்சியாக மூன்றாவது தோல்வியை சந்தித்த தென்னாப்பிரிக்க அணியின் வெறுப்படைந்த ஆல்ரவுண்டர் கிறிஸ் மோரிஸ் தோல்விக்கு காரணம் தெரிந்தால் நான் தான் பயிற்சியாளர் என்று காட்டமாக கூறியுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்